இந்த உலகத்தில் தேர்டு ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நாம் அசையாமல் வாழ தேவன் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஒரு மரம் இருக்கிறது என்றால் வேறு ஒரு கொம்பில் இருந்து வெட்டி கொண்டு முளைக்க வைக்கிற அந்த கொம்பில் உண்டாகிற மரத்திற்கு ஆணி வேறு இருக்காது விதை போட்டு முளைக்க வைக்கிற மரம் இருக்கிறது அல்லவா அதற்கு ஆணி வேர் உண்டு அந்த ஆடிவே மரம் எந்த ஒரு காற்றுகளுக்கும் புயல்களுக்கும் அசையாமல் அது நிலைத்திருக்கும் அதில் இருக்கிற கரி வகைகளும் காய்களும் எல்லாமே மக்களுக்கு பிரயோஜனப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதை தான் சங்கிதக்காரர் அவர் யுவனமாக சொல்லுகின்றார் நாற்பத்தி ஆறாவது சங்கிதத்தில் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற அவர் சொல்லுகிறார் பாருங்க தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது தேவன் அது நடுவில் இருக்கிறபடியால் அது அசையாது தேவனுக்கு அதே போல அதாவது ஆவிக்குரிய ஜீவத்தில் தேவர் நம்மோடு கூட இருக்கிறார் இருந்தபடுகிறார் நாம் அசையவில்லை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வகையான நெருக்கடிகள் நம்மை நெருக்கி வந்தது உண்டு நம்மை விரகினப்படுத்த சூழ்ந்து வந்தது உண்டு உயிரை நாம் அசையாமல் நிறைத்திருப்பது தேவன் அது நடுவில் இருக்கிறார் நமது நடுவில் நம்ம தேவன் இருந்த வழியினால் நாம் அசைவில் தேவன் அதில் நடுவில் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கணும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துறையும் தேவன் நடுவில் சும்மா இருக்கிறதில்லை அவர் சும்மா இருக்கிறது மனிதனோடு கூட இருந்தால் இவ்வளவு காரியங்களும் அவருக்கு நடக்கும் என்று நாம் காணுகிறோம் நான் பயப்படும் அதாவது உலகமே கண்டடித்தாலும் சரி அசையாத மழையை அசைந்து விட்டாலும் சரி அதாவது பர்வதங்கள் அகிர்ந்தாலும் சரி பூமி நிலைமாறி போய்விட்டாலும் நாம் பயப்படும் இதை நம்பி பயப்படாதும் கட்டரம் ஒரு விட இருக்கிறார் கர்டர்மோடு கூட இருக்கிறார் அவர் எங்க அசையமாட்டா என்று மாறமாட்டா அவருக்கு மரணமும் இல்லை அவருக்கு மாற்றமும் இல்லை மகி உண்டாகிறார் அருமையாருந்து கிருமியத்தை நமக்கு கொடுத்திருக்கப்படுகிறார் ஒரு இடத்துல எதுவும் நடக்கட்டும் எதுவும் நடக்கட்டும் நாம் கேள்விப்பட இருக்கோம் ஆனால் அது நம்மை அசைக்காது அசைக்காது அது வர வர வர வரவரம் என்னும் ஆழ்மையர் ஆலமுறை போன்ற மனத்தை போல நாம் உறுதிப்பட்டு விடுகிறோம் அப்படித்தான் கட்டணம் நடத்துகிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு நதி உண்டு நீர்க்கார்கள் தேவனுடைய மனசுத்தலத்தை தேவன் வாசமாக இருக்கிற இடத்தை அது சந்தோஷத்துகிறது இடத்திற்குள் வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் வைத்திருக்கிறார் காவிரி ராஜாத்தர் செலவாக இந்த வாக்கை உரைத்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமாய் தேவனுக்கு மயுமை உண்டாகும் கூட இருக்கிறார் நமக்கு அடைக்கலவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான சூழல் நம்மோடு கூட இருக்க பூமியிலே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நான் பயப்படாமல் வாழ முடியாது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஆண்டவருக்கு நான் தோத்திரம் செலுத்துகிறேன் கத்தருக்கு மயிமாய் அதாவது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்னால் அவர் ரொம்ப பாடுகளை கஷ்டங்களை சகித்த ஒரு தேவருடைய மனிதன் நான் இந்த வசனத்தை எப்பொழுது செட்டுக் கொண்டேன் என்றால் இந்த காலவேளையில் நான் தேவப்படும் போது ஒரு பெரிய ஒரு மரம் ஒரு வராந்தரமான இடத்திலே நிற்கிறது அதாவது ரொம்ப கரந்த நிற்கிறது அதில் நிறைய பலன் இருக்கிறது அதை வீழ்த்துவதற்கு சுத்தி சுத்தி சுறா ஒரு மாதிரி அது அந்த தொங்கையிலாம் அசைந்ததை வழியே மற்றபடி அதன் மூடு ஒன்று அசையவில்லை அப்படியே நிற்கிறத நான் பார்க்கிறேன் கர்த்தியத்தை கொண்டு பேசினார் நீங்களும் இருக்கின்றீர்கள் அதாவது உலகத்தின் பார்வையிலே நாம் தனித்தவர்களைப் போல கைவிடப்பட்டவர்களைப் போல உலகமெல்லாம் ஒன்றும் நம்ம எதிர்க்கிறது போல இந்த புயல் மோதலா ஆனால் தேவன் நடுவில் இருக்கிறபடினார் அது அசையாது ஒருபோதும் அசையாது இதுவரையிலும் கத்தரம் காத்தது போல மேன்மையாக காக்க போகின்றார் நாம் மேலாண்மை நன்மைகளை பெறப்போகிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நான் சொல்கிறேன் போது அவர் இவ்வளவு எட்டுல அவர் இவ்விதமாக சொல்லுகின்றார் எனக்கு முன்பாக நான் கத்தரை இப்பொழுது வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவது இல்லை தேவனுக்கு மழிமை உண்டாவதாக கர்த்தரை எப்போவேற கணமனால வைத்திருக்கிறேன் நம்மளுடைய முன்னால வருவன் நிற்பாரால் அதுக்கு அங்கே இருக்கிறது நமக்கு தெரியாது கண்ணை விழித்தவுடனே முன்னால் நிற்கிறார்கள் தான் நமக்கு தெரியும் தேவனுக்கு மலிமை கண்ணை விழித்தவுடனே முன்னால் நிற்கிறார்கள் தான் தெரியும் பின்னால் இருக்கிறது தெரியாது அதே கர்த்தர் நமக்கு முன்னாலே நிற்பார்கள் உலகம் நமக்கு தெரியாது உலகத்தினுடைய தெரியாது கண்ட விழித்தோட மற்றபடி உலகம் என்று நமக்கு தெரியாது அது அப்படினாலும் பக்தர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் கட்டரையின் கண்மனால் நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவரைத்தான் நிறுத்தி அவரைத்தான் இப்படிதான் நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவருடைய பக்கத்தில் இருக்கப்படுகிறார் எதிர்கால நான் அசைக்கப்பட மாட்டேன் பிள்ளைகளே இந்த தைரியத்தினால் நான் முன்னேறுவோம் இந்த தைரியத்தினால் ஒருவரை நான் ஒருவரை ஊக்குவிப்போம் நம்முடைய நம்பிக்கை இதுமாக இருக்கட்டும் நம்முடைய ஆணிவே நமது கத்தராய தேவர் அவர்களே நாம் நிற்கிறோம் அவர்களே நிலை கொள்கிறோம் அதற்கென ஆண்டு வருக்கு நான் இருபது இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டு சொல்லும் போது மனிதர்கள் இறை சுரபாய் இழமும் போது கத்திரியல் பட்சத்தில் இல்லாதவர்கள் இருந்தால் உயிரோடு விழுந்திருக்கும் என்றுருக்கமையும் கற்றல் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்களப்பட மாட்டோம் கற்ற நம்ம நம்முடைய நடுவில் அவர் இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு வருக்கு நம்ம சொல்லுகிறேன் இருப்போ கற்பது கூட பாவமோ சோதனைகளோ உலகத்திலிருந்து எதிர்ப்புகளோ பயப்படுத்து நாம் ஜெயித்து அடையப்படுகளை செய்ய போது தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அவருடைய வல்லமையும் மகிமையும் நம்ம கூடுதலாக ஆட்கொள்கின்றது அதற்காக நாம் தேவனை குறிக்கிறேன் ஆண்டவருக்கு பயிர் உண்டாவதாக அண்ணமாரை கண்டவுடனே அவர் சில அருகருக்கு இடம் தேடினார் அதாவது அவர்கள் நலன்களுக்கு முன்பாக அளமுடியாமல் அதை அடக்க போய் சத்தமிட்டு பாசத்தினால் தெய்விகளினால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதை கண்டுபாடு இப்படி நாமும் சத்தமிட்டு அதாவது தேவனை தத்தமிட்டு நாம் அதாவது சிரிக்கவும் அகிலவும் இடம் தேடுகிறோம் கணித்து ஜனங்கள் கட்சியை செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய வேலையில் அன்று பிள்ளைகள் இவ்விதமான நம்பிக்கையில் நாம் பெறுகிறோம் கண்டதாக ஒரு பெரிய நீர் நாம் அதை நான் கண்டேன் அவ்வளவு மனிதர்கள் எழுந்தி ஒருவாறு வெண்ணஸ்தலமாக குஞ்சியில் விரும்புவதமான முடி ஒரு மாதிரி தொங்கு மாதிரி பூ மாதிரி கிடைக்கும் அப்படி முழுவதும் அவளுக்கு இந்த ரெக்கை எனக்கு தெரிகிறது ஒரே படையாங்க அப்புறம் போது தண்ணீராக அல்லது முழுவதும் வெளிச்சமாக ஒளிமயமாக அந்த ஏரியா முழு நிறைந்திருக்கிறதாக நான் காணுகிறேன் சேலை இறங்கி இருக்கிறது சேவை குழுவி இறங்கி இருக்கிறது நம்மடு கூட சேர்ந்து களைகூறவும் இனி நடக்க போகிற காரியங்களுக்கு நமக்கு உதவியாக இருக்கவும் தீமைகளை அந்தவர் சமூகத்திற்கு குழந்தை தம்முடைய சேனைகளை அடைக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த வெளிப்படுத்தலை கண்டு ரொம்ப ஆரம்பிக்கிறேன் இந்த மாசத்தை தொடர்ந்து மாம் எல்லா இடையூறுகளையும் மாற்றிவிட்டீர்கள் நான் ஏற்பட்ட வெளிப்படுத்தல் உண்டாகிறது பக்கத்திலிருந்து உரைச்சு விடு நிற்கிறது போல எனக்கு தெரிந்தேன் அவரு கனமளித்து அந்த ஜபத்திலே பார்க்கிறதாக பார்க்கின்ற நேரத்தில் ஒரு கையில ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருள் அதாவது டிவி மாதிரி ஒரு பெரிய ஒன்றை கையில வைத்திருக்கிறார் அதேபடி தருவதற்காக அவரு வைத்திருக்கிறார் எட்டி பார்க்கும்போது அந்த கண்ணாடி முழுவதும் பேப்பரால் பறைக்கப்பட்டிருக்கிறது அந்த பேப்பரை பார்க்கும்போது அந்த பேப்பர் முழுவதும் எழுதி இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கும்போது அவற்றை கேட்கிறேன் என்ன செய்வது பார்க்க முடியாது உரிமை எடுத்து விடுகிறேன் எடுத்த பிறகு உள்ள நிகழ்ச்சிகளை நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது அருமையாக இருந்ததை நான் கண்டேன் தேவருக்கு மருமை அந்த பிள்ளை எனக்கு சொல்ல வேண்டும் நான் காரியங்களை அறிவிக்க போகிறேன் அதாவது டிவியில மேலாண் அதாவது வெளிநாடுகளில் தூரத்திலிருந்து எல்லா செய்திகளும் அதில் வரும் அதே மாதிரி பரலோகத்தின் செய்திகளுடைய அந்த காட்சிகள் இருக்கிற அந்த மறைவை நீக்க வேண்டும் தேவருக்கு இருக்கிற தேவருக்கு பெரிய நல்ல ஆறுகளை அகற்ற வேண்டும் அதை வந்து இந்த பேப்பர் மாதிரி மறைத்து வைத்திருக்கிறது உள்ள எல்லாவிதமான அமைப்போடு சரியாக அவர்கள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் செய்தி வந்த போதிலும் அது வெளிப்பட முடியாது மறைக்கிறது இந்த மாவட்டத்துறைக்கும் மகிழ்ச்சி அறுபடினால் இவர்களை நீக்க முடியாது சொல்ல வேண்டும் இதை நான் கொடுப்பேன் என்று கருவையே சபைக்கு வயது உண்டாவதாக அறிவிக்க நம்ம சரளமான செய்வோம் வரம்புகள் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எந்த ஒரு ஜென்ம கிரிவாயிருந்தாலும் அந்தவரையே எனக்கு உன்னுதமான காரியங்களை காண்பியோ என்னோட பேசும் சபைக்கு அதாவது நான் பிரயோஜனமாயிருக்கேன் சபையோட வளர்ச்சிக்கு ஏதுவான கிரிகளை எங்களை செய்யும் என்று Name of the God of God, God of my soul. Jehovah my way, Hallelujah. Hallelujah.